ோம்பூர்வம் வை வேதாச்சிருணோோதி தமீ தம்ஹேவத்முஷம் முமுட்சுரணமகம் பிரபத்தியே ஓ நமோதிப்போம்மவிசம்தாயகோ வம்சரிஷிபோ மகத்தோ நமோ குருப்ப ோபவரோமீ ப்ரம் பரமசுகம் கேவலம் ஜானமூர் ன்ீதம் ககனசத்துஷம் தப்பமியலம் நம் விமலமலம் சர்வீசாட்சிபூதம் பதீதம் திரிபுணரம் ஷுரு தம் ந குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு ரேவ பரம் பிரம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக இன்று முதல் பஞ்சதசி என்ற நூலுக்கு விளக்கம் பார்க்க இருக்கின்றோம் இதற்கு முகவரையாக சில கருத்துக்கள் பார்த்துவிட்டு பொதுவான முகவரை சில கருத்துக்கள் பார்த்து விட்டு பிறகு இந்த நூலை பற்றிய சில முகவுரைகள் பார்த்து பிறகு நூலுக்குள் செல்லலாம் பொதுவாக நம்ம வேதாந்தம் படிக்கிறது பகவத்கீதை படிக்கிறது உபனிஷத் படிக்கிறதுக்கு ஒரு இது பார்க்குற பழக்கம் இருக்குது நம்ம முகவுரை பார்க்குற பழக்கம் இருக்குது பொதுவான முகவுரை உண்டு இந்த முகவுரை நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கலாம் முன்னாடி இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறதா வச்சுக்கலாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அவ்வளோதான் ஏன்னா அபரோஷம் அனுபவித்திலையும் சொல்லியிருக்கேன் தத்துவ போதை அங்கே எடுக்கும்போதும் சொல்லியிருக்கேன் அந்த முகவரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் பலவிதங்களில் பலவிதமாக முகவரை பார்க்கும் பழக்கருக்கு இங்கே ஒரு சில முகவுரை பார்ப்போம் அதாவது மோட்சத்தை அடைவதற்காக துன்பமில்லாத நிறைநிலையை அடைவதற்காக விருப்பப்படும் மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் முதலில் சாத்தியம் எது சாதனம் எது என்பதை நிர்ணயம் பண்ண வேண்டும் நிச்சயம் செய்ய வேண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் பொதுவாகவே வாழ்க்கையில் ஒரு விஷயத்துக்கு போனோம்னா நம்ம லட்சியம் எது அந்த லட்சியத்தை அடைகிறதுக்கு என்ன பண்ணணும் இது பார்க்குற பழக்கம் கட்டாயம் உண்டு இருக்கா இல்லையா பணம் சம்பாதிக்கணுங்கிறது லட்சியம்னா எவ்வளோ சம்பாதிக்கணும் அந்த சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணோ அவ்வளோ சம்பாதிக்கலாம் இது சாதனை லட்சியம் பணம் சம்பாதிக்கிறது இது மாதிரி ஒரு கவர்மெண்டில் ஒரு வேலைக்கு போகணும் இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸ் ஒரு கலெக்டர் ஆகணும் லட்சியம்னா அதுக்கு என்ன சாதனை பண்ணணும் லட்சியம் கலெக்டர் சாதனை என்ன இது ரெண்டு விஷயம் தெரியணும் அது மாதிரி துன்பமில்லாத ஒரு நிறைநிலையை அடைவது லட்சியம் அதற்கு என்ன சாதனை எப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு நாம் பார்க்கணும் சாத்திய நிச்சயம் சாதன நிச்சயம்னு சொல்லுவான் சாத்தியம்னா லட்சியம் சாதனைன்னா அதை அடைவதற்கான வழிமுறைகள் இதை பொதுவாக வேதாந்தத்தில் புருஷார்த்தம் அப்படிங்கிற வார்த்தையில சொல்றது உண்டு புருஷார்த்தம்னா மனிதனுடைய லட்சியம் அதை நான்கு வகையாக பிரிக்கிறது சாஸ்திரம் நாளாக பிரிக்குது தர்ம அர்த்த காம மோக்ஷம் அறம் பொருள் இன்பம் வீடு அறம்னா புண்ணியம் அர்த்தம்னா பொருள் காமம்னால் இன்பம் வீடுனா மோட்சம் இது பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு லட்சியம் நம்மளுக்கு என்ன லட்சியம் இருந்தாலும் நாலுக்குள்ளே அடங்கிறோம் என்ன லட்சியமாக இருந்தாலும் இது நாலுக்குள்ளே அடங்கிரும் இதை அந்த நாளை ரெண்டாக பிரிக்கிறோம் அவாந்தர புருஷார்த்தம் பரம புருஷார்த்தம் சொல்லி அவாந்தர புருஷார்த்தம்னா மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய லட்சியம் மாறாமல் இருக்கக்கூடிய லட்சியம் இந்த முதல் மூணு இருக்குது பார்த்திங்களா தர்ம அர்த்த காமம் அறம் பொருள் இன்பம் இந்த மூணில் உள்ள லட்சியங்கள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் இதுக்கு பேர் அவாந்தர புருஷார்த்தம் அவாந்தர லட்சியம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய லட்சியம் பரம புருஷார்த்தங்கிறது துன்பமில்லாத நிறைநிலையை அடையக்கூடிய மோக்ஷம் என்பது அது என்றைக்கும் மாறாது பரம புருஷார்த்தம் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா எறும்புலருந்து தேவர்கள் வரைக்கும் எதை விரும்புகிறாங்க துன்பமில்லாமல் இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எத்தனை விரும்புகிறோம் ஆனால் என்ன பிரச்சனைன்னா அந்த துன்பம் இல்லாமல் எப்பொழுதும் நிறைவாக இருக்கிறதுக்கு அறம்பொருள் இன்பத்தை நாடுகிறோம் தர்மார்த்த காமத்தை நாடுகிறோம் அது நிச்சயம் ஒரு நாளும் தற்காலிகமான இன்பத்தை கொடுக்கும் தற்காலிகமான நிறைவை கொடுக்குமே ஒழிய துன்பம் இல்லா துன்பமில்லாத நிறைவான நிறைவை கொடுக்கவே கொடுக்காது ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டுருக்காங்க அது லட்சியம் அது தான் அதுக்கு என்ன நினைக்கிறாங்க இந்த அறம்பொருள் இன்பம் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க கொஞ்சம் விஷயம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் இல்லை அதுக்கு வேறு ஒரு வழி இருக்குது அப்போத்தையும் அடைய முடியும்னு நினச்சி மோட்சத்துக்கு போகிறோம் அது பரம புருஷார்த்தம் அது என்றைக்குமே மாறவே மாறாது இந்த தர்மம் அர்த்தம் காமம் அறம் பொருள் இன்பம் இந்த மூணுக்கும் வழி என்னென்னா கர்மகாண்டம்னு வேதத்தில் ஒரு பகுதி இருக்குது அதில் வந்து உனக்கு இன்பத்து அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் புண்ணியம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் இப்படி ஒவ்வொன்றா சொல்லும் யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு சொர்க்கத்துக்கு போகணுன்னா அதுக்கு என்ன இப்படிலாம் வழியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த துன்பமில்லாத நிறைநிலை அடைவதற்கு ஞானகாண்ட் பிரிச்சிடுறாங்க ரெண்டாக பிரிச்சிடுறாங்க இப்போ இந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன லட்சியம் மூணு சக்கரை வண்டி பலூன் ஓட்டுறது இந்த சுட்டி டிவியெல்லாம் பார்க்குறது இது அதுக்கு வந்து லட்சியம் பிறகு கொஞ்சம் நாளான பிறகு இந்த மூணு சக்கர வண்டி பைக்காக மாறிடும் இல்லாட்டி காராக மாறிடும் இப்படியெல்லாம் மாறிக்கிட்டே போகும் லட்சியமெல்லாம் நம்மளுக்கே அப்படித்தான் இல்லை ஒவ்வொரு லட்சியம் மாறும் ஒரு காலத்தில் ஒன்று இருக்கும் ஒன்று ஒன்று மாறிக்கிட்டே போகும் இந்த லட்சியத்தில் வந்து மாற்றம் நிறைய இருக்கும் ஆனால் பரமபுருஷார்த்தம் அந்த நிறைவான துன்பமில்லாத இன்பத்தை நாடுதல் அப்படிங்கிறதுக்கு பேர் மோட்சம்னு பேர் அது மாறவே மாறாது மோட்சம்னால் நிறைய பேருக்கு என்னென்னா தப்பான கருத்து நிறையா இருக்குது சொர்க்கத்துக்கு போகிறது மோட்சங்கிறாங்க சிவனுடைய திருவடியை அடைவது மோட்சம் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கும் பெருமாளுடைய திருவடியை அடைவது மோட்சம் பிரம்மலோகம் போகிறது மோட்சம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சில பேர் இறந்துட்டால் மோட்சம் இருவாங்க மோட்சத்துக்கு அடைச்சிட்டா இருப்பாங்க ஸோ இந்த ஒரு வழக்கத்தில் ஒரு வார்த்தை இருக்குது அப்படி இல்லை இந்த உலகத்தில் வாழும் என்ன வந்தாலும் நாம் ஆனந்தமாக வாழ்வது மோட்சம் அதுக்கு பேர்தான் மோட்சம் இதுதான் பரமபுருஷார்த்தம் இது என்னைக்கு மாறாது இதை லட்சியமாக நாம் கொள்ள வேண்டும் இதுதான் சாத்தியம் என்று முடிவு செய்யணும் முதல்ல இதுதான் இறுதி லட்சியம் ஒரு மனிதன் பிறவா நிலையை அடைவது இந்த நிலையை அடைஞ்ச பிறகு அடையுமா புழு கூட இந்த நிலையை அடைஞ்சு தான் பிறவா நிலையை அடையுமா விவேகானந்தர் சொல்கிறார் புழுவுக்கு கூட மோக்ஷம் இருக்குது பல பிறவி அடைஞ்சு இந்த நிலைக்கு வந்து அதுவும் பிறவா நிலையை அடைஞ்சிருமா அது எத்தக்க எத்தனை பிறவி எத்தனை ஜென்மம்லாம் சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் விஷயம் புரிஞ்சவங்க இதுதான் லட்சியம் அப்படிங்கிறத முடிவு செய்யணுங்கிறார் அது மட்டும் இல்லை சரி அது லட்சியம் முடிவு பண்ணிடுறேன் அதுக்காக சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது கடமைகள்லாம் இருக்கே அது வேணும் அது அவாந்தரம் அது வந்து சப்போர்ட் டெம்பரவரியாக நம்மளுக்கு கூட சப்போர்ட்டாக வர்றது அதுலேயும் கூட தர்மப்படி அர்த்த காமத்தை அனுபவித்தோம்னு சொன்னால் சித்த சுத்தியாகி ஞானத்துக்கு தகுதி கிடைக்கும் அந்த அவாந்தர புருஷார்த்தத்தில் தற்காலிகமான புருஷார்த்தம் லட்சியத்தில் அது இருக்கும் அது எல்லா மனிதரும் சாப்பிடணும்ல இந்த உடம்பை காப்பாற்றி உயிர் போகிறது வரைக்கும் சாப்பிடணும் இருக்க இடம் வேணும் உண்ண உணவு வேணும் உடுத்த உடை வேணுமே அதெல்லாம் சப்போட்டுன்னு நினச்சிக்கிறணும் பரம புருஷார்த்தம் லட்சியம் நாம் இங்கேருந்து டெல்லிக்கு போகணும் டெல்லிக்கு போகிறதுக்கு ட்ரெயின் ஏரியாச்சு போகிறது வரைக்கும் ஸ்டேஷனில் வண்டியிருந்தால் இறங்குவோம் டீ சாப்பிடுவோம் காஃபி சாப்பிடுவோம் ஆனால் ட்ரெயின் கிளம்பான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா லட்சியம் அங்கே இருக்கும் அதுக்காக இறங்காமல் இருக்க மாட்டோம் போகாமல் இருக்க மாட்டோம் இடையில போகிற வழியிலெல்லாம் பார்ப்போம் இறங்குவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கான் பரம புருஷாக டெல்லி போய் சேரணும் ட்ரெயின் கிளம்பிடுமா சிக்னல் போட்டாச்சு நோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் கவனம் போகிறேன் என்ன டி சாப்பிடும் கூட அங்கே தே என்ன என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இந்த இறுதியான லட்சியம் இதுதான் நான் துன்பம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் நிறைவோடு வாழ வேண்டும் இருக்கோ இல்லையோ லாபமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ வெற்றியோ தோல்வியோ மானமோ அவமானமோ எது வந்தாலும் நான் அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டு நிறைநிலையோடு வாழ பழகுவது எப்படி அப்படி வாழ்வதுதான் மோட்சம் அதுதான் மனிதனுடைய இறுதி லட்சியம் என்று முடிவு செய்ய வேண்டும் சரி முடிவு செஞ்சிடறோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்போ போச்சு அதுக்கு என்ன பண்ணணும் சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு சாதனை ஞானம் அந்த மோட்சத்தை அடைவதற்கு என்ன செய்யணும்னா ஞானத்தை பெற்றால் மட்டுமே அதை அடைய முடியும் பிறகு தவம் பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் ஜபம் பண்ணுறோம் தியானம் பண்ணுறோம் இதெல்லாம் தேவை இல்லையா அதுவும் தேவை தான் அந்த ஞானத்தை அடைவதற்கு தகுதியை கொடுக்கும் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஞானம் வந்துன்னா வராது ஞானத்துக்கு வேறு வழி இருக்குது அதெல்லாம் மனசு மனிதனுக்கு தகுதியை கொடுக்கும் இதுக்கு இந்த கரெக்டிவ் உதாரணமே சொல்லலாம் கலெக்டர் ஆகணும்னா ஒரே வழி என்ன ஐஏஎஸ் படித்தாகணுமா இல்லையா ஐஏஎஸ் பாஸ் பண்ணால் தான் கலெக்டர் ஆக முடியும் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு டிகிரி வேணுமா இல்லையா ஒரு பிஎஸ்சி வேணும் ஒரு பிஏ வேணும் இல்லாட்டு எம்ஏ வேணும் இல்லாட்டு பிஏ பிஏ வேணும் ஏதாவது ஒரு டிகிரி வேணும் ஒரு டிகிரி இருந்தால் தான் ஐஏஎஸ் படிக்க முடியும் ஐஏஎஸ் படித்தால் தான் முடியும் அப்போ இந்த டிகிரி மாதிரி பூஜை ஜபம் தியானமெல்லாம் ஐஏஎஸ் படிக்கிறது வந்து ஞானத்தை அடைகிறது மாதிரி இது ரெண்டு வித்தியாசம் ஞானம் அடைந்தால் ஞானம் வந்தால்தான் மோட்சம் அந்த நிறைநிலை துன்பம் இல்லாத நிறைநிலை என்பது நமக்கு வரும் அதுக்கு ஒரே சாதனை ஞானம் தான் ஞானம் மதுரை இருக்குது மதுரையில்தான் நான் சென்னை போனோம் ட்ரெயினில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் காரில் போகலாம் ஃப்ளைட்டில் போகலாம் நடந்து போகலாம் போகலாம்ல எதில் வேணாலும் நடந்து கூட போகலாம் இது பைக்கில் கூட போகலாம் இப்படி இங்கேருந்து இவ்வளோ டவுனுக்குள்ளே போனால் கூட டூ வீலரு காரு நடந்தது எதுவில் போகலாம் அந்தமான் போனிங்கன்னா அங்கே தீவுகள் நிறையா கூட்டார் தீவு இருக்குது ஒரு தீவுலேருந்து இன்னொரு தீவுக்கு போட்டை தவிர எதுலேயும் போக முடியாது ஹெலிகாப்டரோட போக முடியாது ஏன்னா இறங்காக இருக்காது போட் கப்பல்லையும் போக முடியாது தட்டம் அதுக்கு ஒரே வழி அது தான் இப்போ சபரிமலைக்கு போகிறோம் டோலி கூட இருக்குது போயிடலாம் திருவண்ணாமலை தீபாவளி திரும்ப நடந்தே போகணும் வேறு வழியே கிடையாது ஒரே ஒரு சாதனம் தான் அதை தவிர வேறு வழி இல்லை அது மாதிரி இந்த நிறைநிலை அடைவதற்கு ஞானம் ஒன்று வழி ஞானத்தின் மூலமாகத்தான் இந்த மோட்சம் என்பது கிடைக்கும் இந்த ஞானத்தை எப்படி அடைகிறது முதல்ல இந்த ஞானத்தை அப்படி அடைகிறது எதை பற்றிய ஞானம் ஞானம்னா தமிழில் அறிவுன்னு தான் பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஆன்மீகத்தில் அடைகிற அறிவை ஞானம்னு சொல்லுவான் பொதுவாக இந்த தான் அறிவுன்னு சொல்லுவோம் ரெண்டுக்கு ஒரே மீனிங் தான் எதை பற்றிய அறிவு எதை பற்றிய ஜானம் தன்னை பற்றிய ஜானம் நம்மளை பற்றி அறியிறதே முக்கியம் ஏன்னா நம்மளைனா தெரியாம இருக்கும் இதில் ஒரு பாடல் இருக்குது கைவலிய உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடுமில்லை அப்படின்பார் தாண்டவராய சுவாமிகளுடைய கைவலிய இருபதாவது பாடல் அது இந்த பாட்டில் வரும் தன்னையும் தனக்கு ஆதார பாட்டு அதில் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை உடனே சிஷியங்காப்பான் இன்னும் அடுத்த பாட்டில் இருபத்தொன்னாவது பாட்டில் தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோம்பான் நீ உன்னையை அறிஞ்சால் உனக்கு எந்த கேடும் இல்லைப்பா நீ நல்லா சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்கிறாரு இதை கேனத்தனமா இல்லை என்ன எனக்கு தெரியாதான் நான் யாருன்னு எனக்கு தெரியாதா கேள்வி வருமா இல்லை எனக்கு எந்த யாருன்னு தெரியாமையா போயிருவேன் அப்படிதானே வரும் உண்மையிலே தெரியலை நாம் யாருன்னு தெரியாமத்தே இருக்கோம் இந்த சாமிகிட்ட ஒரு பையன் பதினேழு பதினெட்டு வயசில் க்ளாஸுக்கு வந்தான் சென்னையில் அவங்க அப்பா பழசரைக்கு வியாபாரம் பண்ணுறாரு கடை வச்சுருக்காரு அவன் ரெகுலராக க்ளாஸ் அட்டன் பண்ணும்போது இவனுக்கு எதோ ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி சைக்கியஜிஸ்ட் அவங்க அப்பா கூப்பிட்டு போயிட்டார் இந்த வயசில் வயிட்டு பகவத்கீதை கிளாஸு உபனிஷத்து கிளாஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு அங்கே போனவன டாக்டர் அவர் சைக்கியாஜிஸ்ட் டாக்டர் கூப்பிட்டு என்ன நீ எதுக்கு கிளாஸ்க்கெல்லாம் போகிற அப்படின்னாரு நான் என்னையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னா அவருக்கு உடனே சிரிப்பு வந்துடுச்சு ஏதா உன்னைய பற்றி உனக்கு தெரியாதா சரி நான் கேட்குறேன் நீங்கள் யார் அப்படின்னு நான் ஒரு டாக்டர் அப்படிங்கிறாரு உங்கள் தொழில் அது நான் உங்களை பற்றி கேட்டேன் உங்கள் தொழிலை கேட்கலை அப்படிங்கிறேன் நான் இன்னாருடைய பையன் அது உங்கள் உறவு நான் அதை பற்றி கேட்கலை இப்படி ஓனாச்சும் அது எல்லாம் ஒரு இது சொல்லலாம் நான் இது இந்த இடத்துல இருக்கிறேன் இங்கே இந்த பொசிஷனில் இருக்கிறேன் இல்லை அதெல்லாம் உங்கள் பதவி எல்லாம் சொன்னால் ஒன்றுமே சொல்ல முடியல அவரால் நான் யாருன்னே சொல்ல முடியலை இவ்வளோ வயசு நீங்கள் பிறந்ததுன்னு இத்தனை வயசில் உள்ள அது வயசை சொல்கிறீங்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் சொல்கிறான் அவருக்கே அவருக்கே ஒரு மாதிரியாச்சு நீ போன்னு அனுப்பிச்சி அது மாதிரி நம்மளையே நாம் அறியாமல் இருக்க உண்மையிலே அறியலை சினிமா பாட்டிலே இருக்க அந்த பாட்டை அடிக்குறுக்கா சொல்லுவேன் எம்ஜிஆர் பாட்டு வேட்டைக்காரன் படத்தில் படிப்பார் என்ன பாட்டு சொன்னால் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அது அருமையான வரி அந்த படத்தில் வேறு சீன் மாதிரி வேற பாருங்கள் வரியை பாருங்கள் உன்னை நீ உன்னை உலகத்தில் போராடலாம் ஈஸியாக போராடி வாழலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை சந்தோஷமாக வாழ முடியும் அப்போ நம்மை பற்றிய அறிவை கொடுப்பது ஞானம் இந்த ஞானம் வேணும் நான் யார் அதுக்காக சப்போட்டாக என்ன பண்ணுவாங்க நான் யார்னால் இந்த உடலாக அந்த உடல் எங்கேருந்து வந்துச்சு இந்த உலகத்திலேருந்து வந்துச்சு அப்போ இந்த உலகம்னா என்ன இந்த உலகம் யார் படைத்தா கடவுள் அப்போ கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறது இப்போ கடவுள் இந்த உலகம் நான் இதை மூணையும் தெரியும் பொழுது தன்னை பற்றிய ஞானம் தெளிவாக கிடைக்கும் இந்த அறிவு வந்தால்தான் இந்த மோக்ஷங்கிறது சித்திக்கும் சரி இதை எப்படி பரிகிறது தியானம் பண்ணி அடைய முடியாது ஜபம் பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டே இருந்த அடையலாம் அப்படியெல்லாம் அடைய முடியாது அதெல்லாம் இந்த ஞானத்துக்கு தகுதியை கொடுக்கும் டிகிரி படிக்கிறதுக்கு ப்ளஸ் டூ படிச்சுட்டு போகிறது மாதிரி எப்படி அடையும்னா இதுக்கு ஒரே வழி குரு சாஸ்திர விசாரம்னு சொல்லுவாங்க குரு மூலமாக சாஸ்திரத்தை விசாரம் பண்ணுவது இல்லை குரு இல்லாமல் அடையலாமேன்னா பகவத்கீதையே அர்ஜுனனுக்கு ஞானம் வேணும்னு சொன்னால் கீதை கிருஷ்ணன் ரெண்டாக பண்ணியிருக்கலாம் தலையில் கையை வச்சு நீ தியானம் பண்ண உனக்கு ஞானம் கிடைக்கணும்னு அனுப்பிச்சிருக்கலாம்ல ஏன் அவ்வளவு உபதேசம் பண்ணுறார் கீதை முழுசாக எந்த உபனிஷத் வேதாந்த சாஸ்திரம் பாருங்கள் குரு இருப்பார் சிஷியன் இருப்பான் சரி குரு சொல்லிக்கிட்டே சிஷ்யன் அப்படியே உட்காந்தே இருக்கான்னுல இவன் திருப்பி கேள்வி கேட்பான் அவர் பதில் சொல்வார் இப்படி விசாரம் சாஸ்திரம் இருக்குது எத்தனையோ நூல்கள் இருக்குது எல்லோரும் மோச்சி அடைஞ்சிட்டு போயிருக்கலாமே டெக்ஸ்ட் புக்கு இல்லாமையாக இருக்குது அதை ஒரு குரு மூலமாக முறையாக கேட்டு தெரிஞ்சாதே இந்த ஞானம் வரும் இதை தவிர வேறு வழி இல்லை ஒரே பிரமாணம் பிரமாணம்னால் அறிவை கொடுக்கும் கருவி இதுக்கு இந்த ஞானத்துக்கு குரு சாஸ்திர விசாரம் தான் வேறு வழியே கிடையாது இது என்ன கலர்னு தெரிஞ்சுக்கிறனும்னா எனக்கு ஒரே கருவி தான் கடவுள் படைச்சிருக்கார் கண்ணு தான் இது என்ன நான் வேறு எதை வச்சு கண்ணை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் சுவையை அறியணும்னா நாக்கு தான் நான் இன்னும் முகர்ந்து பார்த்து சுவையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது தொட்டு பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது நாக்க விஷயத்தான் பயன்படுத்த முடியும் நாற்றத்தை அறியினா மூக்கத்தை பயன்படுத்தணும் ஒவ்வொரு விஷயத்தை அறிகிறதற்கு ஒரு கருவி தான் கடவுள் படைச்சிருக்கார் அது மாதிரி தன்னை பற்றிய ஜானத்தை அடைவதற்கும் கடவுள் ஒரே ஒரு கருவி தான் படைத்திருக்கிறார் அது சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தை நானாக படிக்கக்கூடாது குரு மூலமாக விசாரம் செய்ய வேண்டும் அப்படி பண்ணினாத்த இந்த ஞானம் கிடைக்கும் இல்லாட்டி இந்த ஞானம் கிடைக்கவே கிடைக்காது இல்லை சில பேரில் அடைஞ்சிருக்காங்கன்னு அது வேற அவருக்கு சித்தி கிடைக்கும் சில பேர் சொல்கிறாங்க ஞானின்னா பின்னாடி எதிர்காலத்தை பற்றி சொல்கிறவர்தான் ஞானி கடந்த காலத்தை சொல்கிறவர்தான் ஞானி ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஐநூறு ஜென்மம் ஞாபகம் வந்துச்சு ஞானத்தினால் அதுக்கு முன்னாடி இருக்கிறது அவங்களுக்கு தெரியலை இல்லை அப்போ குறறான தெரிஞ்ச என்ன செய்ய போகிறோம் இன்னும் துக்கந்தேன் ஜாஸ்தி கடந்த காலம் போயிடுச்சு எதிர்காலம் நம்ம கையில் இல்லை அதை தெரிஞ்சால் என்ன செய்ய போகிறோம் நல்லதாக இருந்தால் சந்தோஷப்படுவோம் கெட்டதாக இருந்தால் துக்கந்தான் படுவோம் இதெல்லாம் இதெல்லாம் ஞானம் கிடையாது தன்னை பற்றி அறிவது தான் ஞானம் குரு இல்லாமல் அடையலாமா அப்படின்னா குரு இல்லாமலாம் அடைய முடியாது தியான சாமி அமெரிக்காவில் ஒருத்தர் கேள்வி கேட்டார் இன்றைக்கி அதெல்லாம் அந்த கிளாஸ்லாம் சொல்லியிருக்கேன் அதாவது சமீபம் நெட்டு இன்டர்நெட்டு கூகுள் நிறையா வந்தாச்சு எந்த டெக்ஸ்ட்டு எது வேணுன்னாலும் கூகுளில் தட்டுனா வந்துடுது அதை படித்து தெரிஞ்சிக்கிறலாம்ல எதுக்கு குரு வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இதெதுக்கு என்கிட்ட போய் கேட்குறேன் குரு கூகுளிலேயே போய் கேளுன்னுட்டார் குரு வேணுமா வேணாங்கிறது என்கிட்ட கேட்குற அதையும் கூகுளில் போய் டச் பண்ணி பாரு தட்டு தட்டிப்பாருன்ட்டார் அப்போ குரு வேணுமா வேணாங்கிறது கூட ஒரு குரு தேவை ஆர்கே ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது வேர்ல்டு ஃபேமஸ் ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷனுக்கு வேல்டு ரொம்ப ஃபேமஸ் அவ்வளோ டிவோட்டீஸ் இருக்காங்க அவங்க தாத்பர் என்ன தெரியுமா குருவே வேணாம் நம்ம தியானசாமி சிஷ்யர் ஒருத்தர் அங்கே போனார் அந்த ஆஃபீஸ் போனார் புக்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு அவங்க நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க நான் சின்ன அமிஷன் தியானந்தாசிரமில் இருந்து வரேன் எங்களுக்கு வந்து குருவெல்லாம் கூடாதுங்கிறது எங்கள் குருவுடைய எங்கள் குருவுடைய தாத்பரியம் சொல்லும் போதே எங்கள் குருவுன்னு சொல்கிறீ இந்த குரு வேணாம்னு சொல்கிறதுக்கு ஒரு குரு தேவையாக இருந்திருக்குல்ல உனக்கு குரு வேணாம் நீயா புரிஞ்சுக்கணும்னு சொல்றதுக்கு கூட ஒருத்தர் தேவை இருக்குல்ல சரி எதுக்கு குரு வேணான் இவ்வளோ புஸ்தகம் போட்டிருக்கீங்க என்ன குரு வேணாங்கிறது எவ்வளவு புஸ்தகம் போடணும் நீ தியானம் பண்ணி கண்டுபிடி ஏதாவது அதை சொல்றதுக்கு ஒரு குரு வேணாம் ஒரு சைக்கிள் மெக்கானிசம் நீயா கண்டுபிடி தெரிஞ்சுக்க முடியுமா யோசிச்சு பாருங்க ஒரு சைக்கிள் மெக்கானிசம் அதுக்கே ஒரு குரு தேவை இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த அனைத்துக்கும் ஆதாரமான கடவுள் தத்துவம் அதுவே எனக்குள்ளேயே இருக்குது அதுதான் நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மு கட்டாயம் குரு வேணுமா வேணாமா அது முறையாக படித்த குரு வேணுமா வேணாமா அதனால் அந்த குரு சாஸ்திரம் என்பது கட்டாயம் அவசியம் சரி இந்த குரு சாஸ்திரத்தை எவ்வளோ நாளைக்கு தான் படிக்கிறது சில நேரம் விஷயம் புரிஞ்சிடும் புரிஞ்சால் மட்டும் பற்றாது புரிஞ்ச பிறகு நிலை நிற்காது மனசில் அப்படியே பழைய வாசனை போய்கிட்டே இருக்கும் அது நிலையா ஸ்ட்ராங்காக நானா இதுதான் அப்படிங்கிறது எந்த செகண்டில் வேணாலும் ஞாபகத்துக்கு வரணும் சின்ன வயசில் மனப்பாடம் பண்ணுறோம் வாய்ப்பாடெல்லாம் ஒரு அஞ்சு அஞ்சு இருரஞ்சா பத்துன்னு மனப்பாடம் பண்ணுறோம் அது வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு ஒரு பொருள் வந்து அஞ்சு ரூபா ஆறு பொருள் எவ்வளோன்னு கேட்டால் கூட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா அது என்ன பிரயோஜனா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் ஆரஞ்சா முப்பதுன்னு டக்குன்னு வரணும்ல அந்த இடத்துல அப்படி அந்த பயன்பாட்டுக்கு வருவது வரைக்கும் இந்த விசாரத்தை தொடர வேண்டும் நான் பார்த்து அந்த கால்குலேட்டர் வந்த புதுசு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போதையும் கால்குலேட்டரே வந்திருக்கு ஒரு கடையில் போய் ஒரு பொருள் கேட்குறேன் அஞ்சு ரூபாங்கிறாரு ஆறு பொருள் கேட்க நான் ரூபாய் எடுக்கிறேன் அவர் கால்குலேட்டர் தட்டிக்கிட்டு இருக்கார் ஆறு அஞ்சு எங்கள் முப்பதுங்கிறதுக்கு கால்குலேட்டர் தட்டுறார் இது என்ன பிரயோஜனம் படித்ததில்ல அது மாதிரி இது இந்த பிரச்சனை வரும் பொழுது டக்குன்னு வர்றது வரைக்கும் இந்த விசாரத்தை தொடர வேண்டும் ஞான வரை இது விசாரம் செய்தே ஆக வேண்டும் அதனால் இப்போ நம்மளுக்கு சாத்தியம் என்ன நிறைநிலை துன்பமில்லாத நிறைநிலை அது சாத்தியம் அதற்கு சாதனை என்ன ஞானம் அந்த சாத்தியத்துக்கு பேர் மோக்ஷம்னு பேர் அந்த மோக்ஷத்தை அடைவதற்கு சாதனை என்ன ஞானம் அந்த ஞானத்தை எப்படி பெறுவது குரு சாஸ்திர விசாரத்தின் மூலமாக பெற வேண்டும் இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் என்ன பண்ண போகிறார் பஞ்சதசியில் வித்யாரண்ய மகாஸ்வாமிகள் சாஸ்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர் குருவாக இருந்து நாம் புரியும் விதத்தில் விசாரத்தை சொல்லி எளிய உதாரணங்கள்லாம் சொல்லி அழகாக நம்மளை என்ன பண்ணக்கூட போகிறார் ஞானத்தை நம்மளுக்கு வழங்க இருக்கிறார் இந்த நூலில் சரி அடுத்து இந்த நூலை பற்றி பார்க்கலாம் இந்த நூலுக்கு பெயர் என்ன பஞ்சதி இந்த நூலுக்கு பெயர் பஞ்சதி இதை எழுதுனது யாரு வித்யாரண்ய மகா சுவாமிகள் இந்த நூலை எழுதியவர் வித்யாரண்ய மகா சுவாமிகள் இந்த நூலை எழுதிய ஆச்சாரியர் பற்றி பார்த்துட்டு பிறந்த நூலுக்குள்ளே போகலாம் இந்த வித்யாரண்ய மகா சுவாமிகள் சிருங்கேரி பீடத்தினுடைய பன்னெண்டாவது ஆச்சாரியர் சரி ஒவ்வொரு பீடம் ஒவ்வொரு ஆச்சாரியராக வந்துக்கிட்டே இருப்பாங்க பன்னெண்டாவது பீடாதிபதி இவர் வாழ்ந்த காலம் பதிமூணாவது நூற்றாண்டு இவர் ஹரிகரகுப்த மன்னருக்கு மந்திரியாக இருந்து பிறகு சன்னியாசம் மேற்கொண்டு மடத்தில் பீடாதிபதியாக இருந்தார் முதல்ல ஹரிகரகுப்தர் மன்னருக்கு மந்திரியாக இருந்தார் பிறகு சன்னியாசம் வாங்கி அந்த பீடத்தில் பன்னெண்டாவது ஆச்சாரியராக விளங்கினார் வித்யாரண்யர் அப்படிங்கிறதே அவருடைய அறிவின் ஆழத்தை அந்த பேரே விளக்கும் ஆரண்யம்னா காடு வித்யின்னா அறிவு அறிவு காடு அறிவு வனம் இதை உள்ளே போகும்போது நம்ம தெரியும் இவருக்கு எவ்வளவு மூளை வேலை செஞ்சுருக்கு எப்படியெல்லாம் இவர் விளக்கிறாருங்கிறது இந்த பஞ்சதேசியை படித்தாலே நம்ம பார்க்கலாம் அவ்வளோ அற்புதமாக விளக்கி கொண்டு போவார் இவருடைய அறிவின் ஆழத்தை உள்ளே போய் படிக்கும் போது நம்ம கண்டுபிடிக்கலாம் அதனால் அவர் பேரே வித்யாரண்யருங்கிறது பொருத்தமான பேராக வச்சுருக்காங்க இவர் என்ன பண்ணுவாருங்கன்னா உலக அனுபவத்தையும் எடுத்துக்கிடுவார் எளிமையான உதாரணங்களும் சொல்லுவார் சொல்லி ரொம்ப அழகாக இதை விளக்கி கொண்டு போவார் பொதுவாக உபதேசம் பண்ணுறதுக்கு ரெண்டு நியதியை கடைப்பிடிக்கணும் ஒன்று எப்படின்னிங்கன்னா தனக்கு தோன்றுனதெல்லாம் சொல்லக்கூடாது நாம் சாஸ்திரத்தில் குரு மூலமாக என்ன படித்தோமோ அதை மட்டும் சொல்கிறது அப்படியே அதை மட்டும் சொல்லி கொண்டு போகிறது ஃபஸ்ட்டு இன்னொன்று எப்படி இன்னிங்கன்னா அந்த சாஸ்திரத்தில் சொன்ன விஷயத்தை குருட்ட கேட்ட விஷயத்தை கருத்து மாறக்கூடாது ஆனால் தனக்கு தெரிஞ்ச அனுபவங்களையும் உதாரணங்களையும் காட்டி அழகை விளக்கி கொண்டு போகிறது சாஸ்திர கருத்து மாறிடக்கூடாது அதே நேரத்தில் அழகாக விளக்கி அதை கொண்டு போகணும் இவர் என்ன பண்ணுறாருனா ரெண்டையும் பண்ணுறார் அந்த சாஸ்திர கருத்து மாறவே மாறாது அது அப்படியே கரெக்டாக நேர்கோட்டில் போகும் அதே நேரத்தில் உலக அனுபவங்களையும் கொடுப்பார் உதாரணங்களையும் கொடுப்பார் கொடுத்து விலக்கி கொண்டு போவார் இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டினோம்னா அன்றைக்கி உதாரணத்திலோட சொன்னேன் அன்றைக்கி குதிரைக்கு கழிவாளம் கட்டினா அது என்ன பண்ண கரெக்டாக எங்கேயும் பார்க்காது போய்கிட்டே இருக்கும் இது வந்து குருட்ட படிச்சு அப்படியே நேராக சொல்கிறது இப்போ நம்ம ஃபோர் வீலர் போகிறோம் லாக்டவுன் பீரியடு ஆளே இல்லை ரோட்டில் அழகாக நம்ம சிங்க்கில் நம்ம வாட்டி கார் ஓட்டிக்கிட்டு போகிறோம் அப்படியே அங்கங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு அழகாக போகலாம் அதே நேரத்தில் பாதை மாறுவோமா மாற மாட்டோம் இவர் என்ன பண்ணுறார் இப்படி அழக வெளி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து அழகாக சொல்லி விலைக்கு அப்படியே கொண்டு போகிறார் இது வித்யாரணியினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி இவர் எழுதின நூல் வந்து நிறையா இருக்குது ஜீவன் முக்தி விவேகம் திருத்தரிஷிய விவேகம் நிறைய நூல் எழுதியிருக்கிறாரு ஆனால் ரொம்ப முக்கியமானது இவர் எழுதினதில் இந்த பஞ்சத நூல் இதில் மொத்தம் பதினைந்து அத்தியாயங்கள் இருக்கு இந்த பஞ்சதிங்கிற நூலை இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதை பதினஞ்சு அத்தியாயம் இவரே எழுதினார்னு ஒரு கருத்து உண்டு இவருக்கு முந்தின பீடாதிபதி பீடாதிபதி பாரதி தீர்த்தர் பதினோராவது பீடாதிபதி அவர் அஞ்சு எழுதினார் இவர் முதல் பத்து எழுதினார்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க அவர் யாருன்னா பாரதி தீர்த்தரும் வித்யாரண் சகோதரர்கள் அவர் பதினோராவது பீடாதிபதி ஒரு பன்னெண்டாவது பீடாதிபதி ரெண்டு பேரும் ஒரே ஆள்கிட்ட சன்னியாசம் வாங்கினாங்க சில கருத்து என்னென்னா ரெண்டு பேரும் சேர்ந்தே இதை எழுதினாங்கன்னு கருத்துருக்கு நம்மளுக்கு அதில் தாற்பயம் இல்லை யார் எழுதியிருந்தாலும் படிச்சு பார்த்தா பதினஞ்சு அத்தியாயங்களுமே மிக அற்புதமான அழகான கருத்துக்களை விளக்குவதாக அமைந்துள்ளது இந்த பஞ்சதைசின்னா தசின்னா தசம்னா பத்து பஞ்சன்னா அஞ்சு அஞ்சும் பத்தும் பதினஞ்சு பதினைந்து அத்தியாயங்களை கொண்ட நூல் அப்படின்னு பேர் இருக்கு பதினைந்து அத்தியாயங்களை கொண்ட நூல் பிறகு பதினைந்து அத்தியாயங்களின் தொகுப்புன்னு ஒரு கருத்து இருக்குது ரெண்டும் உடைய தான் பஞ்ச் பதினைந்து அத்தியாயங்களை கொண்ட நூல் பதினைந்து அத்தியாயங்களின் தொகுப்பு இன்னொரு மீனிங் இருக்குது இன்னொருத்தர் சொல்கிறாரு பஞ்சதசின்னா பௌர்ணமின்னு ஒரு அர்த்தம் பௌர்ணமி என்ன அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும் பதினஞ்சா முழுசாக இருக்குது முழுமையான நிறைவான நிலவு பௌர்ணமின்னு ஒரு அர்த்தம் இருக்குது பஞ்சதசின்னா அந்த பௌர்ணமி பௌர்ணமி எப்படி முழுமையாக இருக்கோ அது மாதிரி முழுமையான ஞானத்தை கொடுக்கும் ஒரு நூல் அப்படிங்கிறார் இப்படி ரெண்டு அர்த்தங்கள் இருக்கிறதுக்கு பதினைந்து அத்தியாயங்களை கொண்ட நூல் முழுமையான ஞானத்தை கொடுக்கும் நூல் அப்படிங்கிறது இந்த நூலின் அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால் பதினைந்து அத்தியாயங்கள் இருக்குது அஞ்சஞ்சாக பிரிக்கிறாங்க மூணி அஞ்சஞ்சாக பிரிக்கிறாங்க முதல் ஐந்து அத்தியாயம் விவேக பிரகரணம் இரண்டாவது ஐந்து அத்தியாயம் தீப பிரகரணம் மூன்றாவது ஐந்து அத்தியாயம் ஆனந்த பிரகரணம் இப்போ படிக்க போகிறது பிரத்யக் தத்துவ விவேகம் அடுத்த அத்தியாயம் பஞ்ச விவேகம் பஞ்ச விவேகம் வைத விவேகம் மகா வாக்கிய விவேகம்னு ஒரு அஞ்சு அத்தியாயம் பிறகு பூரா பார்த்தீங்கன்னா சித்திர தீபம் திருப்தி தீபம் கூடஸ்தீபம் தியான தீபம் நாடக தீபம்னு ஒரு அடுத்த அஞ்சு பிறகு கடைசி அஞ்சு யோகானந்தம் ஆத்மானந்தம் அத்வைதானந்தம் பிறகு விஷயானந்தம் வித்யானந்தம் வித்யானந்தம் விஷயானந்தம் இப்படி ஆனந்தம் ஆனந்தம்னு முடியும் முதல் ஐந்து அத்தியாயத்தில் சத் அப்படிங்கிறது சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லுவான் சத்தை முக்கியமாக வச்சுட்டு நம்ம செல்லா கருத்து வரும் ரெண்டாவது ஐந்து அத்தியாயத்தில் சித்த முக்கிய முக்கியமாக வச்சுட்டு எல்லா கருத்து வரும் மூணு ஐந்தில் ஆனந்தம் முக்கியமாக இருக்கும் இப்படி இந்த 3 ஐந்தாக இந்த பதினைந்து அத்தியாயங்கள் பிரிக்கப்பட்டுள்ளது இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சி அடுத்த அத்தியாயத்தில் வராது எந்த அத்தியாயத்தையும் எடுத்து படிக்கலாம் இதனுடைய தொடர்ச்சி அதில் இருக்கும்னு சொல்ல வேண்டியதில்லை அதனால் பஞ்சதேசம் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் முதல்ல இருந்து படிப்பாங்க சில பேர் ஒரு அத்தியாயத்தை படித்தாலும் அதில் முழுமையான கருத்து கிடச்சிருது நம்மளுக்கு அப்படி அமைஞ்சிருக்குதில்ல இப்போ பகவத்கீதையெல்லாம் வரிசையாக போகும் முதல் அத்தியாயம் ரெண்டாவது அப்படி தொடர்ச்சி வரும் அதில் ஒவ்வொருலேயும் இதே மாதிரி உபநிஷத்தை எடுத்துக்கிட்டோம்னா அப்படி தொடர்ச்சியாக வரும் இது அப்படி இல்லை நீங்கள் எதை வேணாலும் எடுத்து படிக்கலாம் அப்படி ஒரு சிறப்பாகவும் அமைச்சிருக்காங்க எந்த அத்தியாயத்தை எடுத்து படித்தாலும் அதில் ஒரு கருத்து இருக்கும் பிற அதை மையமாக வச்சு முழு விஷயம் தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிதே அமைக்கப்பட்டிருக்கு இதுக்கு பேர் இந்த நூலுக்கு பேர் பிரகரணக்கிரந்தம்னு பேர் அதாவது நம்ம வேதாந்த சாஸ்திரத்தில் ஒரு மூணை முக்கியமாக சொல்லுவோம் பிரஸ்தான திரையம்னு உபநிஷதங்கள் பகவத்கீதை பிரம்மசூத்ரம்னு சொல்லுவாங்க இந்த கருத்துக்களை விளக்குவதற்காக அமைக்கப்பட்ட நூல் பிரகரண கரந்தங்கள் வேதாந்தத்தினுடைய தாத்பரியத்தை விளக்கிறதுக்காக எழுதப்பட்ட நூல்கள் பிரகரண கிரந்தங்கள் சில ஆச்சாரியர் தான் எழுதியிருக்காங்க அது நிறையா இருக்குது அதில் நிறையா விதம் இருக்குது பரிபாஷான்னு ஒரு பிரகரண கிரந்தம் இருக்குது அது எப்படின்னாங்கன்னா சில வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுவாங்க இப்போ தத்துவபாதம் பார்த்தோம் அதில் மாயை மித்தியான்லாம் வரும் இந்த மித்தியாங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே சொல்ல முடியாது நம்ம பஞ்ச கோஷம்பம் என்னன்னே புரியாது சில வார்த்தைகளை விளக்குவதற்காக சில நூல்கள் எழுதப்பட்டிருக்கும் இது பரிபாஷா பிரகரணக்கிரந்தம்னு சொல்லுவாங்க இன்னொன்று எப்படின்னு சொன்னிங்கன்னா ரெண்டாவது முறையாக இருக்கும் முதல்ல ஆரம்பத்தில் சிஷியன் குரு சிஷ்யனுக்குண்டான தகுதி குரு எப்படி இருக்கணும் பிறகு ஆரம்பத்தில் எப்படி போகணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் கடைசியில் சிரவணமான நிதி வித்தியாசன மோட்சம் வரைக்கும் கொண்டு போய் முடிப்பாங்க இது ரெண்டாவது விதம் இதில் எல்லாம் அடங்கியிருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக போகும் வேக சூடாமணியெல்லாம் அப்படித்தே இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகும் பிறகு அதில் கேள்வி பதில் ரூபத்துலலாம் வரும் சிஷ்யன் தகுதி வந்து கேள்வி பதிலாம் வரும் பிறகு மூணாவது ஒன்று இருக்குது அது எப்படி இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு அம்சத்தை எடுத்துக்கிடுவாங்க அதை வச்சு கரெக்டாக அதை மட்டும் விளக்கி கொண்டு போவாங்க இது மூணாவது ஜீவன் மட்டும் சொல்கிறது ஜீவனை மட்டும் விளக்குறது தத் பதத்தை விளக்குறது தோன்பதத்தை இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஹைலைட் பண்ணி விளக்குறது இருக்குது இது ஒரு மூணாவது விதம் பிறகு இன்னொரு விதம் இருக்குது அதாவது ஒரு அம்சத்தை விளக்குவாங்க சாரத்தை சொல்லி பிற வம்சத்தை ஒரு சாரமாக சொல்லிடுறது குறிப்பாக வேதாந்தத்தை பிறகு ஒரு அம்சத்தை எடுத்து வர இது ஒரு நாலாவது விதம் ஐந்தாவது விதம் ஈஸியாக சொல்கிறத கஷ்டப்பட்டு சொல்கிறது ஈஸியாக சொல்கிற வார்த்தையை புத்தியை தீட்டுறதுக்காக கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க அதில் கூட இருக்குது இந்த ஆத்மாவுக்கு பிறப்பில்லைங்கிறத ஒருத்தர் சொல்கிறாரு ப்ராக் அபாவ யோகி அப்படிங்கிறாரு என்ன புரியும் ஆத்மாவுக்கு பிறப்பில்லைன்னு ஒரே வார்த்தையில் சொல்லலாம் அதை வேறு மாதிரி டெக்னிக்காக சொல்லி அதை சிந்திக்க வைக்கிறது பகவத்கீதையிலே படிச்சுருக்கோம் பதினாற ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினாறாவது ஸ்லோகம் இல்லாததற்கு இருப்பில்லை இருப்பது இல்லாமல் போவதில்லை ஆத்மாவை அழிக்க முடியாது அவ்வளோதான் என்னுடைய அர்த்தம் ஆனால் என்ன இல்லாததற்கு இருப்பில்லை இருப்பது இல்லாமல் போவதில்லைங்கிறார் அதை ஒரு டெக்னிக்கலாக அதை புத்தியை தீட்டுறதுக்காக சொல்கிறது இப்படி சில புஸ்தகங்கள்லாம் இருக்கு எழுதுறதுலாம் உண்டு இப்படி ஐந்து விதத்தில் இங்கே என்னன்னா இந்த முதல் அத்தியாயம் மட்டும் எல்லா விஷயமும் வரும் ஓரளவுக்கு எல்லாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக கொண்டு போய் கடைசியில் மோட்சம் வரைக்கும் கொண்டு போய் முடிப்பார் ரெண்டாவது அத்தியாயத்தில் இருந்து எல்லா அத்தியாயமும் ஏதாவது விஷயத்தை எடுத்து அதை ஹைலைட் பண்ணி கொண்டு போவார் அதில் நம்ம அதுலேயும் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் நம்ம சா மோட்ச ஆனால் ஒரு விஷயம் ஹைலைட் ஆகிருக்கும் இந்த அத்தியாயம் எப்படின்னீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போய் முடிக்கிறார் இப்படி இந்த வகையை சேர்ந்த இந்த பிரகரண கிரந்தங்கள் முதல் அத்தியாயம் மட்டும் ரெண்டாவது விதம் இந்த பரிபாஷா இல்லை வார்த்தைகளுக்காக விளக்கலை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகுது பிறகு மற்ற அத்தியாயங்கள் எல்லாம் அடுத்த விதம் அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி பிறகு அதுலேருந்து எல்லா கருத்துக்களையும் விளக்குவது இப்படி படிப்படியாக இதை கொண்டு போகிறார் பிறகு இந்த நூலில் எப்படி கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா பரம்பரையாக வந்து கருத்து மாறல இந்த முகவரையில் அன்னைக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கேன் கிளிப்பிள்ளைய மாதிரி சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படியே சொல்லலை சில பேர் சொன்னதை அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க கேட்டது அப்படியே அவங்க சொல்லுவாங்க இவங்க சொந்த கருத்து கொஞ்சம் விளக்கிறதே இருக்காது ஏதோ ஒரு சினிமா படத்தில் கூட பார்த்தேன் மனப்படம்னு அப்படியே எழுதுவோம் அது ரைட்டாக தப்பான யோசிக்க மாட்டேன் ஒரு மேடையில் பேசிடுவான் அப்படி தப்பத்தப்பா பேசுவோம் இது வந்து சரியில்லை இதில் அப்படி சொல்லப்படலை அப்படியே கேட்டது அப்படியே சொல்கிற கிளிப்பிள்ளை மாதிரி சொல்கிறது மாதிரி சொல்லலை இங்க இவர் என்ன பண்ணுறாருனா அதை சிந்தித்து பலவிதங்களில் தன்னுடைய அனுபவத்தையும் உதாரணங்களையும் எடுத்து அழகாக சொல்கிறார் அதே நேரம் முக்கிய கருத்து அப்படியே விலகாது அந்த கருத்தில் கரெக்டாக இருப்பார் விலகாமல் அப்படியே கொண்டு போவார் நான் அன்றைக்கு உதாரணம் சொன்னேன் ஒரு போர்டில் எழுதுகிறோம் இப்போ தட்சிணாமூர்த்தி கோயில் எழுதி போடணும் அது எழுதுறது படிக்கணும் அதை அலங்காரம் பண்ணணும்னு சொல்லி அலங்காரம் எவ்வளோ வேணாலும் அலங்காரம் பண்ணலாம் எழுத்தே தெரியாமல் பூவெல்லாம் நிறையா போட்டு எழுத்தே மறைச்சிட்டா படிக்கவே முடியாது சில பேர் ஆர்ட் பண்ணுறோம்னு சொல்லி என்ன எழுத்துனே தெரியாது ஒருத்தர் காட்ட ஒரு சாமியை கேட்டார் ஒருத்தர் டிசைனை எழுதிருந்தார் அலங்காரம் பண்ணி டிசைன் லெட்டர்ன்ட்டு என்ன எழுத்துனே படிக்க முடியாது கெழுதணும்னு கேட்டார் நீ டிசைன் பண்ணலாம் எழுத்து படிக்கிற அளவுக்கு இருக்கணும்ல இவர் என்ன பண்ணுறாருனா கருத்து மாறாது ஆனால் அலங்காரம் பண்ணி கொண்டு போகிறார் அந்த கருத்து மாறாமல் அலங்காரம் பண்ணி கொண்டு போகிறார் ரொம்ப சுலபமாகவும் இருக்காது அதே நேரத்தில் கஷ்டமாகவும் இருக்காது அப்படி ஈஸியாக புரிஞ்சிக்கலாம்னு சொல்ல முடியாது இல்லை ரொம்ப புரிகிறதே கஷ்டம்னு சொல்ல முடியாது அதை அழகாக நம்ம மனதுக்கு புரிகிறது மாதிரி மிதமாக இவர் வந்து சுலபமாகவும் இல்லாமல் கஷ்டமாகவும் இல்லாமல் அழகாக கொண்டு போகிறார் வள வளன்னு சொல்லலை மாதிரியும் சொல்லலை நான் சொல்கிறேன் உலக வாழ்க்கையிலேயே எப்படி பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்லணும்னா எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளோ கரெக்டாக சொல்லணும் அதை விட்டுக்கிட்டு வள வளனு பேசணும்னு வந்தாலே ஓடிடுவாங்க அவன் வரலாண்டா பேசலான்னு பாட்ட மாட்டான் அப்படின்ட்டு ஓடிடுவான் புரியாமல் பேசணும் பேசுறது ஒன்றுமே புரியாதுட்டு போயிடுவான் ஒருத்தர் போய் விஷயத்த சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்லு புரியலன்னு என்ன பண்ண நான் சுருக்கமாக சொல்கிறேன்ட்டு புரியாம வச்சோன்னா என்ன அர்த்தம் புரியறது மாதிரியும் சொல்லணும் வள சொல்லக்கூடாது அப்படி இவர் அழகாக கொண்டு போகிறார் அங்கே சுருளியில் இருக்கும்போது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரிய உங்கார சாமிகிட்ட அவர் கிளாஸ் நடத்துவார் ஒரு சச்சங்க நைட்டில் நடத்துவோம் ஒரு சிச்சியர் கேள்வி கேட்பார் கேள்வி அரை மணி நேரம் கேட்பார் அவர் பதில் சொல்கிற அஞ்சு நிமிஷம் சொல்லணும் இது எப்படி இருக்குது ஒரு பெரியவர் வந்தார் அப்பா கேள்வி ஒரு நிமிஷம் தான் இருக்கணும் பதில் ஒரு ஒரு மணி நேரம் சொல்லணும் அப்படி நீ கேள்வி கேட்கணும்னாரு இவர் கேள்வி கேட்குறமே இவர் பேசிக்கிட்டே இருப்பார் அது என்ன முறை இருக்குது அது வளவலாக குழவலான்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடாது இவர் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை ரொம்ப சுருக்கமாக கையாண்டிருப்பார் அதே நேரத்தில் புரிகிறது மாதிரியும் கொண்டு போயிருப்பார் இந்த நூலினுடைய அமைப்பு வந்து அந்த மாதிரி ஒரு அழகாக அமைஞ்சு கொண்டு போய்கிட்டுருக்கார் இதை சுலபமாகவும் இல்லை கடினமாகவும் இல்லை வளவளன்னு இல்லை சொல்ல வேண்டிய விஷயத்தை நேரடியாக உதாரணங்களோட உலக அனுபவங்களோட அழகாக எடுத்து கொண்டு போகிறார் இவர் என்ன பண்ணுவாருங்கன்னா வேதம் வேத கருத்துக்கு மாறாமல் இருக்குது அப்படிங்கிறத சுற்றி காமிப்பார் இந்த வேதத்தில் இந்த உபநிஷத்தில் இந்த கருத்து இருக்கும்பார் வேதத்தில் சொன்னால் போதுமா சு ஸ்மிருதி பகவான் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டோம்னா கீதையிலேருந்து எடுத்துக் கொடுப்பார் கீதையிலேயே இந்த கருத்து வருதுன்னு சொல்வார் பிறகு என்ன எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு அனுபவத்துக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னா அனுபவத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்வார் ஏன் புத்திக்கு ஏற்றுகிற மாதிரி யுக்தி யுக்திக்கும் ஏற்றுற மாதிரி சொல்வார் சுருதி ஸ்மிருதி யுக்தி அனுபவம் இந்த நாளையும் அப்படியே அழகாக கொண்டு வந்து அந்த கருத்தை புரிய வைப்பார் அப்படித்தான் இவர் கொண்டு போகிறார் இன்னொன்று என்ன பண்ணுவாருங்கன்னா இவரே என்ன பண்ணுவார் கேள்வி கேட்குற மாதிரி பூர்வ பக்ஷின்னு சொல்வான் இப்போ நம்மளுக்கு எதிராடி நாம் கருத்துக்கு எதிர்வாதம் அப்படி எதிர்வாதம் ஒருத்தன் கேள்வி கேட்க எதிர் ஒருத்தன் கேள்வி கேட்பான் இவர் அது பதில் என்ன சொல்லுவார்னா இவர் பதிலே சொல்ல மாட்டார் திருப்பி கேள்வி கேட்பார் அவனை திருப்பி கேள்வி கேட்டு இவர் என்ன பதில் சொல்லணும்னு விரும்புகிறாரோ அதே மாதிரி சொல்ல வச்சுருவார் இப்போ நாஸ்திரியர்கள்ட்டெல்லாம் போய் நாஸ்திரியர்கள்ட்ட அப்படி சில பேர் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் அவங்களுக்கு பதில் சொன்னீங்கன்னு வச்சுக்க புரிய வைக்க முடியாது திருப்பி கேள்வி கேட்டால் புரிஞ்சுக்கிறாங்க கோயிலில் போய் ஏன் பாலாபிஷேகம் பண்ணுறீங்க எதுக்கு மாலை போடுறீங்க கண்ணுக்கு சமாதிக்கும் அவ்வளோ பூவாக போடுறீங்க திருப்பி கேள்வி கேட்கணும் அங்கே எதுக்கு படையெல்லாம் பண்ணுறீங்க நீங்களும் சிலைக்கு மாலை போடுறது இல்லையா என்ன பதில் சொல்லி திரும்பி கேள்வியை கேட்டுறது கேள்வி கேட்டால் அவை வாயிலேருந்தே பதில் வந்துடும் விவேகானந்தர்கிட்ட ஒருத்தர் வந்து உருவ வழிபாடை பற்றி ஒரு கேள்வி கேட்டார் ஒரு ராஜாவை கடவுளை ஒத்துக்கிறேன் அதுக்காக கல்லையும் மண்ணிலையும் போய் கும்பிட்றதெல்லாம் ஒத்துக்கிற முடியாது சிலையெல்லாம் வச்சு கும்பிட்றது அது கல்லையாக இருக்கிற சிலை அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு விவேகானந்தர் பதிலே சொல்லலை இது உதாரணம் மூலம் சொல்லியிருக்கேன் நிறைய இடங்கள்ல ஃபோட்டோ இருக்குது அந்த ராஜா ஃபோட்டோ அந்த சேவனை கூட ஃபோட்டோவை கலத்தும்பார் எடுத்து கொண்டு வருவான் இதில் எச்சில தப்புன்னு கேட்பார் எச்சியில் துப்பும்பார் ராஜா கோவ வந்துடும் அவனே அவர்டே அவரை இது பண்ணுறதுக்கு கத்தி எடுப்பான் என்ன ராஜா படத்தை எச்சியை துப்ப சொன்ன அவர் இங்கே உட்காந்துருக்காரு அவர்கிட்ட துப்ப சொன்னேன் படம் பேப்பர் கண்ணாடிப்பா அது அதில் துப்ப சொன்னேன் பா அப்படிம்பார் பேப்பர் கண்ணாடிலாம் உன்னை எச்சில் துப்ப சொன்னேன் பதில் புரிஞ்சிடுச்சு அவருக்காங்க உங்கள் உருவத்தை மாதிரி வச்சதவே உங்கள் அது மாதிரி எங்கேயும் நிறைய கடவுளை பண்ணி வச்சிருக்கோம் இது வெறும் பேப்பர் கண்ணாடி தான் நெருப்புச்சே எரிஞ்சு உங்களுக்கு ஒன்றும் சுடாது அவ இவர் அவன் அவர் வாயிலே பதில் வர வரவழைச்சிட்டார் அப்படி வித்யாரண்யர் இதில் அழகாக கொண்டு போவார் எதிராளி கேள்வி கேட்பான் திருப்பி கேள்வி கேட்டு அவன் சொல்கிறது மாதிரியே பண்ணுவார் பிறகு இந்த நூலினுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால் வேதாந்தம் படித்தவங்க மத்தியில் என்ன படிச்சுருக்கேன்னு கேட்பாங்களாம் நாட்டில் எல்லாம் வடக்கெல்லாம் போனால் நான் பத்து உபனிஷத் படித்தாச்சு சங்கரபாஷ்யம் எல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னு எதுவும் சொன்னோம்னா கீதை படித்தாச்சு பிரம்மசூத்திரம் படிச்சுட்டேன் எல்லாம் சொன்னாலும் என்ன கேள்வி கேட்பாங்களேன் பஞ்சதசி படிச்சிட்டேன்னு கேட்பாங்களாம் பஞ்சதசி படிக்கலன்னு வேதாந்தம் படிக்கலை போகிடுவாங்க வேதாந்தம் படித்தவங்க மத்தியில் இந்த பஞ்சதசிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குது இங்கே தத்துவானந்த சாமி ஏழாவது எடுத்திருக்காரு திண்டுக்கல்லில் பஞ்சதசி எடுத்திருக்காரு செவன்த்து சாப்டர் எடுத்திருக்காரு ஒரு டைரெக்டாக செவன்த்துக்கு போயிட்டார் முதல்ல படிக்க முடியும் நான் டைம் இல்லையானா செவன்த் சாப்டர் படிப்பாங்க இந்த பஞ்சதர்சியில் மற்றது எல்லாம் படிக்க முடியலாம் ஏழாவதியம் படிக்கலாம்னு படிப்பாங்க நம்ம முதல்லிருந்து போகிறோம் பார்ப்போம் எப்படி டைம்னு பார்த்துட்டு அடுத்து பார்க்கலாம் அதனால் இது வந்து பஞ்சதசி ஒரு மிக முக்கியமான ஒரு நூல் அப்போ இந்த நூல் ஆசிரியர் யார் சிறிங்கேரி மடத்தினுடைய பன்னெண்டாவது ஆச்சாரியார் அவர் ஹரிகரகுப்தனுக்கு மந்திரியாக இருந்து பிறகு பேடாதிபதி ஆனவர் நூற்றாண்டு இவருடைய காலம் இவர் சொல்கிற விதம் அதாவது சாரமாக ஃபஸ்ட் அத்தியாயத்தை சொல்கிறாரு நிச்சய அத்தியாயத்தில் ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து ஹைலைட் பண்ணி சொல்கிறார் உலக அனுபவத்தையும் உதாரணங்களுடன் மிக அழகாக விளக்கிறார் இந்த நூல் பஞ்சதசி பதினைந்து அத்தியாயங்கள் கொண்ட நூல் ஐந்து ஐந்து அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இது பிரகரண கிரந்தம் வள வளன்னு சொல்லாமல் எளிமையாகவும் சொல்லாமல் கடுமையாகவும் சொல்லாமல் அழகாக புரிகிறது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இது இந்த நூலுக்கான முகவுரை அடுத்து முதல் சுலோகத்தில் வந்து அர்த்தம் பார்க்க ஆரம்பிக்கலாம் பொதுவாக சில முகவரை பார்த்துருக்கோம் இந்த பஞ்சதசிக்காக முகவரை பார்த்துருக்கோம் இந்த அத்தியாயத்தில் என்னென்ன கருத்துருக்குன்னு சொன்னால் சுருக்கமாக நாலு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஆத்மஸ்வரூபம் தன்னை பற்றிய உண்மையான ஸ்வரூபம் சொல்லப்பட்டிருக்கு தன்னையை சொல்லும்போது தனக்குள்ள உடம்பு மனசு புத்தியெல்லாம் வர்றதுனால அது எங்கேருந்து வந்துச்சுங்கும்போது உலகத்தை பற்றி சொல்லுது ஜகத்தை பற்றி சொல்லுது ஜெகத் எப்படி வந்துச்சுங்கும் போது கடவுள்கிட்டருந்து வந்துச்சு அப்போ ஈஸ்வரனை பற்றி சொல்லுது ஆத்மாவை பற்றி சொல்லுகிறது ஆத்மாவத்தை பற்றி சொல்லின பிறகு ஜீவன் நான் யார் இந்த ஜீவன் எங்கேருந்து வந்துச்சு ஜெகத்து பிறகு அதை படைத்த கடவுள் ஜகத்து ஜீன் ஈஸ்வரன் இந்த மூனை பற்றி சொல்லு முதல் விஷயம் ஆத்ம விசாரம் ரெண்டாவது ஜீவ ஜகத் ஈஸ்வர விசாரம் மூணாவது சம்சாரஸ்வரூபம் சம்சாரண மனைவின்னு அர்த்தம் கிடையாது உழல்வதுன்னு அர்த்தம் துக்கம்னு ஒரு அர்த்தம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில் சம்சாரம் துக்கம்னு அர்த்தம் துக்கம் அதனுடைய தன்மை என்ன அதனுடைய ஸ்வரூபம் என்ன அந்த துக்கத்திற்கு உண்மையான மூல காரணம் என்ன அந்த காரணத்தை எப்படி நீக்குவது சம்சாரஸ்வரூபம் சம்சார காரணம் அதை நீக்க உபாயம் துக்க சொரூபம் துக்க காரணம் துக்கத்தை நீக்க உபாயம் சொல்லப்பட்டிருக்கு இது மூணாவது விஷயம் நாலாவது இதனால் என்ன பலன்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஆத்மஸ்வரூபம் ஃபஸ்ட்டு ஜீவ ஜகத் ஈஸ்வரஸ்வரூபம் ரெண்டாவது மூணாவது துக்க சொரூபம் துக்க காரணம் துக்கத்தை நீக்க உபாயம் நாலாவது இதனால் ஏற்படக்கூடிய பலன் இது இந்த முதல் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டுள்ளது முதல் சொல்ல படிக்கலாம் நமஸ்திரீ சங்கரானந்த குரு பாதாம்பு சன்மணே சவிலாச மகாமோகம் கிராக கிராசை கர்மணே நமஸ்ரீசங்கரானந்த குருபாதாம்புச்சன்மணே சவிலாசமகோக கிராகக்ராசைகர்மணே இந்தஅத்தியாயத்தின் தலைப்பு பிரத்யக் தத்துவ விவேகம் பிரத்யக் தத்துவம்னா உள்ளே இருக்கும் ஆத்மாவின் சொரூபம் விவேகம்னா விசாரம் அதை பற்றிய விசாரம் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவின் சொரூபத்தை பற்றி விசாரம் செய்வது இந்த சுலோகத்துக்கு மங்கள சுலோகம்னு பேர் மங்கள சுலோகம் அதாவது பிரார்த்தனை சுலோகம்னு சொல்லுவாங்க இந்த மங்களம்ங்கிறதுக்கு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு பஜன் செல்லாம் படிக்கும்போது மங்களம் பாடுங்கம்பாங்க முடிக்கும்போது சொல்லுவாங்க இதை ஆரம்பிக்கும்போது படிக்கிற ஸ்லோகம் பிரார்த்தனை சுலோகம் ஆரம்பிக்கும் ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு வழக்கம் உண்டு அப்படி பிரார்த்தனை பண்ணுறதுக்கு மூணு காரணம் இருக்குது எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் பிரார்த்தனையோடு தொடங்கணும் பிறகு அது தடையில்லாமல் கடைசி வரைக்கும் முடிக்கண இதை நூல் எழுதுகிறாரு வித்யாரண்யர் எழுதும் பொழுது இந்த நூல் தடையில்லாமல் முழுமையாக எழுதி முடிக்கப்பட வேண்டுங்கிறதுக்காக இந்த பிரார்த்தனை செலவன் சொல்கிறார் சரி அவர் எழுதி முடிச்சிட்டா போதுமா மற்றவங்களும் பயன்பட வேணாமா பெற்ற இதாவது பிரசித்தி அடைந்து எல்லாரும் இதை படித்து அவர் என்ன அடைஞ்சாரோ அதை அடையணுங்கிறதுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறார் மூன்று காரணம் ஒன்று பொதுவாக பிரார்த்தனையோடு தொடங்கணும் இன்னொன்று இந்த நூல் கரெக்டாக எழுதி முடிக்கப்படணும் தடையில்லாமல் பிறகு மற்றவர்களுக்கும் நன்கு பயன்பட வேண்டும் அப்படிங்கிறார் பொதுவாக இறைவனை வழிபடுவது வேதாந்த நூல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வ வழிபாடு பரம்பரு பரம்பொருள் தத்துவத்தை சொல்வது இப்படியெல்லாம் வழிபாடு நடக்கும் குருவை வழிபடுறது ஒரு சம்பிரதாயம் இருக்குது ஏன்னா குருவுக்கு கடவுளுக்கும் வேறு வித்தியாசம் இல்லைங்கிறது வேதாந்தத்தில் குருவாகவே கடவுளாக நினப்பாங்க அதனால் குரு வழிபாடு உண்டு இஷ்டதீப வழிபாடு குரு வழிபாடு சிலதுகளில் ரெண்டு பேரையும் சொல்ல மாட்டாங்க தத்துவத்தை சொல்லுவாங்க தத்துவத்தை சொல்லி வழிபடுவாங்க பரம்பொருள் தத்துவத்தை சொல்லி இப்படி இங்கே வந்து என்ன பண்ணுறாருங்கன்னா குருவை வழிபடுறார் குருவை வழிபட்டு ஆரம்பிக்கிறார் சரி இவர் ஏன் மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ண வேண்டியது தானே இவர் எதுக்கு போய் எழு எழுத்து வடிவத்தில் இருக்கணும்னு சொன்னால் இவர் மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிணா சிஷியனுக்கு தெரியுமா இவர் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி சுலோகமாக எழுதுனா சிஷ்யனுக்கு தெரியும் இது எப்போயுமே பிரார்த்தனை பண்ண படிக்கிறவங்களுக்கும் தெரியும் எதுலாம் தான் பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது அதை காட்டுறதற்காக இவர் சுலோக வடிவத்தில் எழுதியிருக்கிறார் இப்போ இன்னொன்று என்னென்னங்கன்னா எப்பயுமே ஒரு வழிபாட்டோடு எந்த விஷயத்தையும் தொடங்கணும் அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் பிரார்த்தனையோடு தொடங்கினா அது இயல்பாகவே கடவுளுடைய அனுகிரகத்தோடு நல்லா நடக்கும் இன்னொன்று நம்மளுடைய ஆணவம் நீங்கும் அகங்காரம் நீங்கும் இல்லாட்டி என்னென்னா நம்ம நல்லா திறமையாக செயல்படுவீங்க நல்லா செயல்பட்டு முடிச்சுட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் முயற்சி பண்ணி நான் பண்ணேன் நாம் பண்ணேங்கிற புத்தி உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் கடவுளை பிரார்த்தனை நல்லா பிரார்த்தனை பண்ணேன்ப்பா கடவுள் நடத்தி கொடுத்துட்டாருப்பா அங்கே நான்கிற வார்த்தையே நம்மளுக்கு போயிடும் அதுக்காகவே பொதுவாக பிரார்த்தனை பண்ணணும் சில பேர் பாருங்கள் இந்த உலக சுகம் வேணாம் சொர்க்கம் வேணாம் எல்லாம் வேணான்ட்டு விட்டு வந்துடுவாங்க சன்னியாசி ஆயிடுவாங்க எங்கே என்ன வந்து நிற்கும் தெரியுமா நான் சன்னியாசிங்கிற ஒரு அகங்காரம் நிற்கும் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அதில் ஒரு ஆணவம் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு ஒரு ஆணவம் வந்து இதுக்கு எங்கே போய் சொல்கிறது நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஆணவம் இருக்கும் வேதாந்தம் படிக்கிறதே கர்வத்தை விடுறதுக்கு நான் வேதாந்தம் படிச்சுட்டேன்னு ஒரு கர்வம் வந்துடும் நான் இவ்வளவு படிச்சுருக்கேன்னு ஒரு கர்வம் வந்துடும் எங்கே போய் சொல்ல முடியுது முதல்ல ஆணவம் போகிறதுக்கே பிரார்த்தனை பண்ணணும் அதாவது இந்த இதில் வாமன அவதாரத்தில் பார்க்கலாம் பொதுவாக இந்த உலக இன்பத்தைலாம் துறக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணுமா பிறகு அந்த சொர்க்கம் அந்த லோகம் இந்த லோகம் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த அந்த இன்பம் வேணாங்கிறதுக்கு ரெண்டாவது ஸ்டெப் எடுக்கணுமா பிறகு ஆணவத்தை விடுறதுக்கு மூணாவது ஸ்டெப் எடுக்கணுமா இதே அந்த வாமன வாமன அவதார தத்துவம் அவர் மூணு அடியில் உலகம் அளக்குறார்ல வந்து மூணு அடியில் மூணு ஒரு அடியில் அந்த உலகத்தை பூரா அளந்துடுறாரு ரெண்டாவது அடியில் விண்ணுலகம் பூரா அளந்துடுறாரு மூணாவது அடி வைக்க அந்த கிடங்குன்னு கேட்குறான் கேட்குறாரு வாமனன் என்ன பண்ணு அவர் கேட்கும்போது அவன் என்ன பண்ணுற மன்னன் வந்து என் தலையில் வைக்கங்கிறார் இந்த உலகத்தாலும் போய் தலையும் சேர்ந்தாச்சு இல்லை பிறகு தலையில் வைக்கிறது இன்னொரு ஸ்டெப்புனால் அவன் ஆணவத்தை அழிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்பு வைக்க வேண்டியிருக்கு ஸ்பெஷல் ஸ்டெப் தேவை இருக்குது என்ன இருந்தாலும் இந்த ஆணவம் அழிகிறதுவதற்கு ஒரு ஸ்டெப்பு தேவை இருக்குது அதுக்காகவே பிரார்த்தனை பண்ணணும் அதனால் எதாக இருந்தாலும் கடவுளோட கடவுள் அனுகிரகத்தில் நடக்குங்கிற புத்தி இருந்து சொன்னால் ஆணவம் நம்மளுக்கு இருகாது இதுக்கெல்லாம் நிறையா சொல்லியிருக்கேன் இந்த சிவன் சக்தி படத்தில் கூட சக்தி லீலையில் ஒரு படம் வரும் சிவபெருமானுக்கே ஆணவம் வந்து அவருடைய சக்தியெல்லாம் போகிற மாதிரி ஒரு ஷீன் வரும் அதில் நிறையா தடவை சொல்லியாச்சு அதெல்லாம் அதனால் இந்த ஆணவம் அழிவதற்காகவும் இந்த பிரார்த்தனை தேவை நீங்கள் என்ன பண்ணுறாருனா சுலோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் இதில் குருவுக்கு நமஸ்காரம் பண்ணும்போதே வேதாந்தத்தை அழகாக சொல்லிடுறார் இந்த அத்தியாயத்தில் முதல் வார்த்தை நமஸ்ரீ சங்கரானந்த குரு சிறீன்னா அதுக்கு பல பொருள் இருக்குது செல்வம் செழிப்பு மேலான சில சிறி போகிறோம்னா திருவுன்னு போகிறதுக்கு மேலான சிறி அப்படின்னு சொல்லி பேர் போட்டு பேருக்கு முன்னாடி போடுவோம் மேலானன்னு ஒரு அர்த்தம் இருக்குது செல்வம்னு ஒரு அர்த்தம் இருக்குது செழிப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது பொதுவாக செல்வம் சிரின்னா செல்வம்னு அர்த்தம் இப்போ குழந்தைகளை செல்வங்கிறான் என்னுடைய செல்வமே என் குழந்தே அப்படிம்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்வம் ஒரு செல்வம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் சில சொத்து செல்வம் சில படிப்பு செல்வம் பதவி தான் சில செல்வம் இப்படி எல்லாேருக்கும் ஒவ்வொரு செல்வம் இருக்கும் வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு எது செல்வம்னு சொன்னால் பிரம்ம வித்தியை நம்மளுக்கும் செல்வந்தான் வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு என்ன செல்வம்னா பிரம்ம வித்தியதே செல்வம் ஸ்ரீன்னா பிரம்ம வித்தியன்னு இங்கே அர்த்தம் இந்த பிரம்மவித்தையின் மூலமாகத்தான் இந்த ஞானத்தை அடைய முடியும் அதுக்காக இங்கே ஸ்ரீங்கிற வார்த்தை செல்வம் என்ன செல்வம் பிரம்ம வித்தைங்கிற ஒரு செல்வம் அறியாமையை நீக்குகின்ற பிரம்ம வித்தியை பிறகு சங்கர் ஆனந்த ஸ்ரீ சங்கரானந்த குரு அப்படிங்கிறார் சங்கரானந்தனா ஆதிசங்கரையும் சொல்வோம் என்ன எல்லாத்துக்கும் அவர் தான் இந்த பரம்பரையில் வந்த குரு அவரையும் சொல்லலாம் பொதுவாக சங்கரன்னா சம் ப்ளஸ் கரை சம்னா மங்களம்னு அர்த்தம் கரைன்னா தருபவர்னு அர்த்தம் மங்களத்தை தருபவர் பிரம்மவித்தையின் மூலமாக மங்களத்தை தருபவர் ஸ்ரீன்னா பிரம்மவித்தை பிரம்மவித்தையின் மூலமாக சம்கரை மங்களத்தை தருபவர் ஆனந்தன்னா ஆனந்தமாக இருப்பவர் ஒரு குரு வந்து ஆனந்தத்தை கொடுக்கணும்னா அவர் ஆனந்தமாக இருந்தால் தான் கொடுக்க முடியும் என்கிட்ட வந்து ஒரு ஆயரருபாய் இருந்தால்தான் அதில் கொஞ்சம் பணம் கொடுக்க முடியும் என்கிட்ட என்ன இருக்காதையும் கொடுக்க முடியும் நான் வந்து பணமே இல்லைன்னு சொல்லி நிறைய தானியம் வச்சுருக்கேன் பணத்தை கொடுக்க முடியுமா தானியம் என்ன கொடுக்கலாம் என்ன இருக்காதே கொடுக்க முடியும் இங்கே முக்கியமான நோக்கம் என்ன இந்த சாஸ்திரம் படிக்கிற நோக்கம் ஆனந்தத்தை பெறுவது அப்போ யார்கிட்ட ஆனந்தம் இருக்கோ அவர்தான அந்த ஆனந்தத்தை கொடுக்க முடியும் அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு மங்களத்தை தருபவர் மங்களத்தை தருபவரும் ஆனந்தமாக இருப்பவரும் மான குருவை ஸ்ரீ சங்கரானந்த குருங்கிற வார்த்தைக்கு ஸ்ரீன்னா பிரம்மவித்தை பிரம்மவித்தையின் மூலம் மூலமாக மங்களத்தை தருபவரும் ஆனந்தமாக இருப்பவருமாகிய குரு அப்படிங்கிறார் சங்கரானந்த குரு அடுத்த வார்த்தை இதில் இன்னொன்று இருக்குது சிறீங்கிறதுக்கு இன்னும் ஒரு பொருள் இருக்குது என்ன பொருள்னா சிவனுக்கு ஸ்ரீகண்டன்னு சொல்லுவான் ஸ்ரீனு எதிர்மடையான பொருள் விஷம்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஸ்ரீகண்ட விஷத்தை தொண்டையில் வைத்திருப்போம்னு அர்த்தம் இருக்குது அது எடுத்து இங்கே இல்லை தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஸ்ரீகண்ட அடுத்த வார்த்தை நமஸ்ரீ சங்கரானந்த குரு பாத அம்பு ஜன்மனே பாத அப்படின்னா பாதம் அம்புன்னு நீர் ஜன்மனேன்னா தோன்றிய ஜென்மனாக பிறக்கிறது நீரில் தோன்றிய நீரில் தோன்றியது தாமரை பாதம்னால் அவருடைய திருவடி பாத கமலங்களுக்கு அவருடைய பாத ஸ்ரீசங்கரானந்த குருவின் பாத கமலங்களுக்கு நமக வணங்குகின்றேன் நமஸ்காரம் செய்கின்றேன் ஆனந்தமாக இருப்பவரும் மங்களத்தை தருபவரும் பிரம்மவித்தையின் மூலமாக அறியாமையை போக்குவரும் குருவின் பாத நமஸ்காரம் இது முதல்வரியினுடைய அர்த்தம் அறியாமையை நீக்குவது பிரம்மவித்தியின் ஃபில்டர் ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தையினால் அதன் மூலமாக என்ன பண்ணுறார் மங்களத்தை தருகிறார் ஆனந்தத்தை தருகிறார் அப்படிப்பட்ட குருவினுடைய பாத கமலங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் அடுத்த வார்த்தை சவிலாச மகாமோக கிராக கிராசைக கர்மனே நான் இங்கே வந்து சில பேருக்கு சம்ஸ்கிருதம் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும் எதுக்கு நீங்கள் பாட்டுக்கு அர்த்தத்தை சொல்லிவிட்டு போகலாம்னு நினைக்கலாம் பகவத்கீதையில் சாரம் மட்டும் சொல்கிறேன் இது பாடம் புத்தகம் அதுக்காக தான் கையில் கொடுக்குறோம் அந்த வார்த்தைகள் சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த புஸ்தத்தை பார்த்தா சில வார்த்தைகள் நம்மளுக்கு காதில் போகும் அந்த புத்தகத்தில் படித்தங்கன்னா அந்த வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக அந்த வார்த்தைக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன் சவிலாச மகாமோக கிராக கிராஷகன்னா மகாமோக அப்படின்னா பெரிய அறியாமை இருக்குதுலே பெரிய அறியாமை எது தெரியுமா நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு எல்லாம் தெரியுமானா அது தெரியுமா இது தெரியுமானு ஒன்றும் தெரியாது அது அதெல்லாம் பெரிய அறியாமையில் நம்மளை நாமளே தெரிஞ்சா தெரிஞ்சுக்கிறாமல் இருக்கோம் அதுதான் பெரிய அறியாமை பெரிய அறியாமை அதனால் பெரிய அறியாமையினால் சவிலாசகன்னா காரியமாக வந்த சம்சாரம் என்ற அதாவது அறியாமையினால் ஒரு பெரிய துக்கம் வந்திருக்கான் சவிலாசம் துக்கம் வருது அறியாமை எப்பொழுதுமே நேரடியாக துக்கத்தை கொடுக்கவே கொடுக்காது அறியாமையின் விளைவு தான் துக்கத்தை கொடுக்கும் இப்போ நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கோம் எதை பற்றியா தெரியுமா ஒன்றும் தெரியாது ஆனால் கஷ்டமாக படுறோம் தூக்கத்தில் தூக்கத்தில் ஆனந்தமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம கஷ்டப்படுறதே இல்லை அங்கே அறியாமல் தான் இருக்குது அறியாமை என்ற அறியாமையின் விளைவாக அதனுடைய காரியமாக ஒன்று வந்திருக்கு அதுதான் துக்கம் விழிச்ச பிறகு தான் துக்கமே வருது அறியாமன் விளைவாக ஏற்படக்கூடியதன் துக்கம் பாம்பு கயிறு கிடக்கு அந்த கயிறை பார்க்க கயிறே தெரியலை இருட்டில் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது லேசான வெளிச்சம் இருக்கு பாம்பு மாதிரி தெரியுது கயிறு தெரியலை அப்போ அதனுடைய விளைவு கயிற்றில் தெரியாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை கயிறை வந்து தப்பாக தெரியிற பாருங்க அங்கேதான் பயந்து ஓடுறோம் உண்மையான கயிறு தெரியாமல் இருந்தால் ஒன்றுமே தெரியலனா பிரச்சனையும் கிடையாது அந்த கயிற்றின் விளைவாக பாம்பு ஒன்று தெரியுது பாருங்கள் அங்கே தான் நம்மளுக்கு கஷ்டமே வருது கைத்தை பாம்பாக பார்க்குறேன் பாருங்கள் அது மாதிரி வெறும் அறியாமை துக்கத்தை கொடுக்காது அறியாமையின் விளைவாக வரக்கூடிய துக்கம் இந்த சவிலாசங்கிற வார்த்தைக்கு பெரிய அறியாமை இருக்குது அதன் விளைவாக ஒரு பெரிய துக்கம் வந்திருக்கான் அது எதற்கு உதாரணமாக சொல்கிறாருன்னா கிராகக அப்படின்னா முதலைங்கிறார் முதலை நல்லதா செய்யும் கண்டாலே பயந்து போடுவோம் உதாரணம் முதலை அப்படிங்கிறார் அந்த பெரிய அறியாமையினால் வந்த துக்கம் என்ற முதலை சம்சாரம் என்ற முதலை அப்படிங்கிறார் முதலை வந்து எல்லாத்தையும் விழுங்கிறோம் விழுங்குமா இல்லையா ஓட்ட எல்லாம் உள்ள ஓயிடும் அது மாதிரி நம்மளுடைய சந்தோஷத்தை பூரா இந்த அறியாமையின் விளைவாக வந்த சம்சாரம்ன்ற துக்கம் விழுங்கிறது இவர் என்ன பண்ணுறார் குரு அந்த முதலையே விழுங்குறாரா இவர் என்ன நீ எல்லாத்தையும் விழுங்க நான் ஒன்றே விழுங்குறேன்னு சொல்லுவாங்க நீ எல்லாத்தையும் அடிக்கிற நான் ஒன்றே அடிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இந்த அறியாமைங்கிற முதலையவே இந்த குரு என்ன பண்ணிட்டாரு இவர் சாப்பிட்றாராம் எப்படி துக்கம் வரான் துக்கம் வராது அதனால் என்ன சொல்கிறாருனா இந்த அறியாமை என்ற அறியாமையினால் விளைந்த பெரிய துக்கத்தை துக்கம் என்ற முதலையை விழுங்குபவர் அப்படிங்கிறார் சவிலாச மகாமோகிராச கிரா கிராசைக கர்மனே ஏக கர்மனே அடுத்த வார்த்தை இப்போ இந்த அறியாமை வந்து துக்கத்தை கொடுக்காது அறியாமை விலை விதை துக்கத்தை கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்வீட் இருக்கு ஸ்வீட் சாப்பிட்றான் ஒரு பத்து ஸ்வீட் சாப்பிட்றோம் இல்லை ஒரு பத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் கஷ்டமா வாட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது அதன் விளைவு விளைவு என்ன வேறதா பண்ணிடும் நல்லா இருக்கிறதே சாப்பிட்றோம் அறியாமல் எப்பயுமே கஷ்டம் கொடுக்காது அதனுடைய விளைவு இருக்குது பார்த்தீங்களா அது கஷ்டத்தை கொடுக்கணும் உனக்கு தெரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறது கூட தப்பு தெரிஞ்சுக்கிறாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய விளைவு ஏற்படுது பாருங்கள் அதுதான் தப்பு அங்கே தான் நம்மளுக்கு வருது அது ஒரு முதலைக்கு உதாரணமாக சொல்லி அந்த முதலையை விளங்குபவர் ஏக கர்மனே அப்படிங்கிறார் அந்த ஒரே காரியத்தை செய்து கொண்டு இருப்பவர் வேதாந்த குரு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே காரியம்தான் நம்ம மனசில் அறியாமை இருக்குது அவர் எல்லா காரியம் பண்ணுவார் சிஷியனுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுவார் அவனுடைய சித்த சுற்றிக்கு என்ன அதெல்லாம் செய்வார் முக்கியமான காரியம் ஏகன்னா ஒன்றுன்னு ஒரே காரியம்ட்டு முக்கியமான காரியம்னு ஒன்று இருக்குது முக்கியமான காரியம் என்னென்னா வேதாந்த குரு நம்ம இருக்கக்கூடிய அறியாமையை போக்குகின்றார் அந்த அறியாமை என்ற முதலையே அவர் சாப்பிட்டு விழுங்கிடுறாராம் அப்போ என்ன இருக்கும் அறியாமை முழுசை தொடர்ச்சி எடுத்துடுறாரு அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அதாவது பிரம்மவித்தையின் வாயிலாக இந்த அறியாமை என்ற பெரிய முதலையை விழுங்குபவர் மங்களத்தை தருபவர் ஆனந்தத்தை தருபவராகிய குருவினுடைய பாத நமஸ்காரம் செய்கின்றேன் அப்படிங்கிறார் இது மங்கள சுலோகம் பிரார்த்தனை சுலோகம் இங்கே குருவின் பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறாரு அறியாமையினுடைய விளைவு தான் நம்மளுடைய அனைத்து தூக்கத்துக்கும் காரணம்னு சொல்லிடுறாரு அதை முதலைக்கு உதாரணமாக சொல்கிறாரு அதை நீக்கிறதுக்கு உபாயம் என்னன்னு சொன்னால் அந்த முதலையை சாப்பிட்றது எதுன்னு சொன்னால் பிரம்மவித்தையின் மூலமாக சிறீங்கிற வார்த்தையை சொன்னார் பிரம்மவித்தையின் மூலமாக அறியாமை என்ற முதலையை விழுங்குகின்ற குருவின் பாத கமலங்களுக்கு நமஸ்காரம் செய்கிறேன் அப்படிங்கிறார் இந்த சுலோகத்துக்கு அர்த்தத்தை சொல்லிடுறேன் இந்த வார்த்தை அப்படியே பாருங்க முதல்வரி நமஸ்திரீ சங்கரானந்த குரு இங்க ஸ்ரீன்னு சொன்னா பிரம்மவித்தையை கொடுப்பவர் சங்கரானந்த மங்களத்தை தருபவரும் ஆனந்தமாகவும் இருக்கின்ற சங்கரானந்தரின் சங்கரானந்த குரு குருவின் பாத பாதாம் புஜன்மனே பாத கமலங்களுக்கு பாதம்னா பாதம் அம்புஜன்மனேன்னா தாமரை பாத தாமரைகளுக்கு நமஸ்காரம் செய்கின்றேன் அவர் என்ன பண்ணுறாரு சவிலாச மகாமோக சவிலாசன்னா அக்காரியமாகிய சம்சாரம் என்ற காரியமாகிய மகாமோக மிகப்பெரிய அடர்ந்த அறியாமையின் காரியமாகிய சம்சாரம் என்ற மகாமோகன்னா மிகப்பெரிய அறியாமை அதனுடைய காரியம் என்ன சவிலாசக சம்சாரம் என்ற காரியம் கிராக முதலையை சம்சாரம் என்ற முதலையை கிராசக விழுங்குகின்ற ஏக கர்மனே அந்த ஒரே காரியத்தை செய்கின்ற குரு அப்படிங்கிறார் அறியாமையின் விளைவாக சவிலாசன் சொன்னால் சம்சாரம் துக்கம் எதில் வந்துச்சு மகாமோக மகாமோகத்தின் அறியாமையின் விளைவாக வந்த சம்சாரம் என்ற கிராககன்ன முதலை முதலையை கிராசக விழுங்குகின்ற ஏக கர்மனே முக்கியமாக அந்த காரியமத்தை மட்டும் செய்கிறவர் அது எதன் மூலமாக செய்கிறாரு ஸ்ரீ பிரம்மவித்தையின் மூலமாக யார் செய்கிறார் சங்கரானந்த குரு செய்கிறார் அந்த சங்கரானந்த குருணன மங்களத்தை தருபவர் ஆனந்தை தரு தருபவர் அவருடைய பாத கமலங்களை நமஸ்காரம் செய்கிறேன் என்று பிரார்த்தனையுடன் ஆரம்பிக்கின்றார் இந்த சுலோகத்தில் ரெண்டு விஷயத்தை முக்கியமாக சொல்லிட்டார் துக்கத்துக்கெல்லாம் காரணம் பெரிய அறியாமை அது முதலையை போலது அதை நீக்கிறதுக்கு ஒரே உபாய் உபாயம் பிரம்மவித்தை இந்த ரெண்டு கருத்தும் அழகாக சொல்லியிருக்கார் மறைமுகம் அதில் அடுத்த சுலோகத்திலிருந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத சொல்லி அழகாக அவளைக்கு கொண்டு போவார் அடுத்த வகுப்பில் அதை பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியதே ஓம் சாந்தி ஷாந்தி சாந்திஹி ஓம் ஆதி குருநாத சுவாமிக்கு ஜை ஹரிஹி ஓம்